أما بعد فأعز بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتح مبينا ليصر لك الله ما تقدم من ذنبه وما تأثر وقال أيضا حمد ربك واستغفر إنه كان غفارا صدق الله مولى النظيم وقال النبي صلى الله عليه وسلم من لزم الاستغفارا அன்பு சகோதரர்களே பெரியார்களே அல்லாவை அஞ்சு பயந்து தத்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் இணக்கம் அப்பால உங்களுக்கும் நசிமத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன் இந்த துனியாவுடைய வாழ்க்கை என்பது மனிதனால் என்ன முடியாத அளவு வேகத்தில் கடந்து கொண்டே இருக்குது காலையாகினால் மாலையாகுவது தெரியவில்லை ஒரு வருடம் முடிந்து அடுத்த வருடம் மிக சீக்கிரமாக கடந்து கொண்டிருக்கிறது நவீசல்லா ஒரே செல்லும் அவர்கள் எத்தக்காரபு ஜமான் காலங்கள் மிக நெருக்கமாக கொண்டு போகும் ஒரு வருடத்திலிருந்து அடுத்த வருடம் எப்படி வரமோ என்று தெரியாத அளவு உயர்ப்பாக இருக்கும் என்று முஸ்கூட்டியே அறிவித்திருக்கிறது போன்று காலம் கடந்து கொண்டிருக்கிறது நாட்களும் போய்கொண்டே இருக்கிறது ஒரு பெரியார் கடத்தெருவில் ஐஸ்விக்கிற மனிதனை பார்த்து வல் ஆசர் இன்னல் இன்சார் அளபிற்கு என்று சொல்லக்கூடிய இந்த குரானுடைய ஆய் கருத்துக்கு நான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது என்று சொன்னார்கள் ஐஸ் கரையிறது போல காலம் கரைஞ்சு கொண்டிருக்கு அல்லா சொல்கிறான் காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் அனைவர்களும் நஷ்டத்தில் என்று அல்லாஹ் சொல்லக்கூடியதை நான் புரிந்தேன் இந்த ஐசிக்கக்கூடியவனை பார்த்து ஐஸ் கரைகிறது போலதான் காலம் கரைகிறது சிறு குழந்தையாக இருந்தோம் வாலிபத்தை அடைந்தோம் இப்ப ஒரு பருவத்தை அடைந்திருக்கிறோம் அடையப் போகிறோம் மிக வேகமாக கடந்து கொண்டிருக்கிறது அவர் மாபைன சித்தியின் வசபை என்னுடைய உம்மத்துடைய வயது அறுபது அறுபதுக்கு இடையில் என்று சொன்னார்கள் தேங்காய் மரத்தில் சிறிய பிஞ்சுகளாக கீழே விழுவது போல அது ஒரு அளவு பதமானதுக்கு பரவலு போல முத்தி காட்சி வர்றது போல மனிதனுடைய வாழ்க்கையும் எந்தெந்த கட்டத்தில் முடிஞ்சிடும் என்று யாராலும் சொல்ல முடியாது அரவிந்த் தமூத் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியாது எந்த இடத்தில் நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது எந்த பூமியில் மவுத்து வரும் யாருக்கும் தெரியாது இப்படிப்பட்ட ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நாங்க வாறதும் எங்களுடைய எங்களுடைய ஆரம்பமும் அப்படிதான் எங்க முடிவும் அப்படிதான் இஷ்டப்படி யாரும் வாரதும் இல்ல இஷ்டப்படி யாரும் துனியாவுக்கு போக முடியாது எங்களுடைய ஆரம்பம் ஒரு இந்திரியத்திலே எங்களுடைய முடிவு கலக்க நாக்கும் ஐதுக்கும் குருஜுக்கும் தாரத்தன் ஒப்ரா என்று மூணு குடி மண்ணுதான் மண்ணாலே படைக்கப்பட்ட நாம் மண்ணுக்கே திரும்பி போகிறோம் ஒரு இந்திரிய துணையால் உண்டாக்கப்பட்டு நாம் மண்ணறையில் போய் சேரப்போகிறோம் வருவதும் எங்களுடைய இஷ்டப்படி கிடையாது திரும்பி போவதும் எங்களுடைய இஷ்டப்படி கிடையாது இடையிலுள்ள அனைத்தும் நமக்கு சொந்தமானது என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் நாம் போகும் பொழுது ஹசரத் அப்து ரஹ்மான் பின் அவு அவர்கள் ஒரு நாள் அழுதார்கள் சாபாக்கண்டீங்க நீங்க தான் மதியனால பெரிய கோடீஸ்வராச்சு அல்ல உங்க செல்வத்தை மிச்சம் தந்திருக்கிறான் நல்ல வசதி வாய்ப்போடு ஒன்றும் இல்லாம வந்தீங்க மதியனாக வந்து சேர்ந்து சின்ன ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அல்ல அவரு பெரிய செல்வத்தை தந்துட்டான் ஒரு நாள் அப்து ரஹ்மான் தர்மம் செஞ்சாங்க அந்த தர்மத்துடைய தொகை செவன் ஹண்ட்ரட் கனல்ஸ் எல்லோரும் தகைகள் சாமன் மதில் நிறைஞ்சிருந்துச்சு هذا إلا تيموا رينا لدرم السندان فذقة السندان يأني أنها حضرت عائشة رضي الله عنها سلناه إيه عبد الرحمن نبيه يقول لكم عبد الرحمن في الجنة أبو بكر في الجنة عمر في الجنة أسبان في الجنة سعاد في الجنة عبد الرحمن في الجنة عبد الرحمن سركتك لن نوره يبتشل عند عبد الرحمن سركتك بهم لذي متقال لذي نرند بهم لذي أظر كل شيء لك كيلي كانت برجلوه சிலர் வராங்க பிளைட்ல இருந்து இறங்கி நேரம் பேக் எடுத்துக்கொண்டு கூப்பிட்டு கேமற்ற கேள்வி கணக்கு சொர்க்கம் போவார்கள் சிலருடைய ஒவ்வொன்றாக அல்லா தான் விசாரிக்க ஆரம்பிப்பார் அது கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பிச்சா யாருமே தப்பிச்சு கொள்ள மாட்டாங்க ஒவ்வொன்றும் அனுகுணமாக விசாரிக்கப்பட்டா ஒவ்வொருவரும் விசாரிக்கப்பட்டார் நிச்சயமாக இருக்கும் உலகத்தில் உதவி செய்யலாம் எப்படியுமே மறைக்க ஒழிக்க முடியாது படைத்தவனுக்கு தெரியும் இவன் என்ன செய்திருக்கிறான் என்ன செய்து கொண்டிருந்தான் அதனால் மேலான சகோதரர்களை பெரியார்களே அப்து ரஹ்மான ஒரு லட்சத்தி ஒரு லட்சம் சுமார் வருகிறது இலங்கை காசுகளை அண்டைக்கு தர்மம் செஞ்சாங்க இருந்திருப்பாங்க அவ்வளவு வசதி இருந்தும் கூட அப்துல் ரஹ்மான் அளவு சென்றிருந்தாங்க ஏன் இல்ல நண்பர் நல்ல வசதி உள்ளவர் சரியாக கிடைக்கல தலையை மூடினா கால் விளங்குது காலை மூடினா தலை விளங்குது எதை மூடலாம் எதிர்க்கூடி காலுக்கு இலைகளை போடுங்க அப்து ரஹமான் சொல்றாங்க முந்தி போன சகோதர்கள் கசன் கூட இல்லாம போனாங்களுக்கு இவ்வளவு வசதியோமா கனிம இல்லாம ஓத்தாயிருவோமா நாங்க துணியால பாவைகளாக போயிருவோமா நாங்க எல்லாருக்கும் ஆறு செஞ்சவர்களாக மாறிடுவோமா என்ற அந்த உணர்வு அந்த அச்ச பயம் அக்கிரமான அவற்றுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருந்தது துணியாவில் அல்லா சுனத்தாலா மனிதனாக படைத்த யாரையுமே யாராக இருக்கலாம் நவியர்களுக்கு நிகர் நபியவர்களை போன்ற உலகத்தில் ஒரு மனிதர் பிறந்ததில்லை அல்ல அப்படிப்பட்ட ஒருவர் படைக்க போறதில்லை அப்படிப்பட்ட நபி எல்லாவற்றிலும் பரிபூர்ணமானவர்கள் அந்த ரசு செல் அல்லாஹூ அலைவர் செல்லும் அவர்கள இந்த துணியாவில் விட்டு வைக்கல இந்த ஒரு ஒரு வளர்ந்து நேரத்தில் தாய எடுத்து சோதிச்சா தன்னுடைய பத்து வயது அடையும் பொழுது நவியவர்கள் வேற யாரிடத்தில் பராமரிப்பில் இருக்கிறாங்க கல்யாணம் முடிச்சாங்க வாழ்க்கையை நடத்துறாங்க என்னுடைய நாற்பது வயதுல அல்ல நபி சொத்து கொடுக்கிறாங்க ஆரம்பம் அடிவேற கல் அடிவேறம் பொருளாதார நெருக்கடி வேற பலவிதமான சோதனைகள் மதிய வாழ்க்கையில் மக்காவுடைய சிக்கியங்களோட மாத்திரம் சோதனையில் இருந்த நபைவர்கள் மதீனாக்கு பிறகு சோதனைகளுக்கு ஆளாண்டா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கஷ்டமான ஒன்றுதான் தன்னுடைய மனைவி மிக மனிதன் சோதிக்கப்படுறது இதை சோதனை வந்திருக்க முடியாது மதியனால ஒரு சார பேசிக் கொண்டிருக்கிறாங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது அவர் பிரயாணத்தில் நிலமனுக்குமாறு தயாரிக்கப்படும்க்கம் இல்ல வாகனம் அப்படியே போச்சு வந்து பாக்குறாங்க இப்ப அதனால ஒரு முனாசிங்களுடைய கூட்டம் எப்பயுமே பண்ண நயவஞ்சவர்களுடைய கூட்டத்தில் சிக்கிக்கொள்ளாம பாதுகாத்துக் கொள்ளணும் நல்லவர்களும் சிலவேளை கெட்டவர்களுடைய சூழலில் பழகறத்தினால கெட்டவர்களுடைய பேச்சை கேட்கறதுனால கெட்டவர்களுடைய சாமசம் வச்சுக்கொள்றதுனால அந்த சிக்கலில் சிக்கிக்கொள்வாங்களுடைய கூட்டம் நபு மனைவி மீது அவதூறு கத்தியது நபைவர்களுக்கு எவ்வளவு மனசாவும் இருக்கும் அப்படி சோர்ந்து போலாம் ஒரு நாள் ரத்தம் கொத்தது நினைக்கான ஒரு பரிசுத்தான பெண் பெண் தவறை நாடாத பெண் அல்லா குரான் சொல்லுவார் என்று நான் நினைக்கலாக்கும் எனவே கோஷ்டி உங்களே சேர்ந்தவர்கள் தான் உங்களுக்கு எதிராக நிறைவேற்றுவார்கள் உங்களே சேர்ந்தவர்கள் தான் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வார்கள் அவர்களுக்கு பெரும் ஆறுதல் ஏற்பட்டது ஆயுஷானது எல்லாம் இக்காலத்தில் சந்தோஷம் மூணு விஷயங்கள் சந்தோஷம் பணம் வாழது போறதல்ல துணியாக வசதியாக இருக்கிறதல்ல அல்லாவுடைய பொருத்தத்துக்காக வேண்டி என்ன சம்பாதிச்சோம் அதை இருக்கிறது அதுதான் சந்தோஷம் சொன்ன எனக்கு மூணு சந்தோஷம் ஒன்று நபி நெஞ்சில் சாஞ்சி கொண்டிருக்க கொல நபியுட ரோந்து இரண்டாவது உமிழ் நீர் சக்கர்த்தன் இருக்கிறாங்க சக்கர்த்தன் இருக்கக்கூல எந்த சகோதரர் அப்து ரஹ்மான் சகோதரர் அப்து ரஹமான் வீட்டுக்குள்ளார் அவருடைய கையில மிஸ்வாக இருந்துச்சு எடுத்து அல்லாஹ் எனக்கு தந்த சந்தோஷம் என்ன பத்தி மக்கள் அதிலும் நயவஞ்சர்கள் அவதூறு பேசின நேரத்தில் அல்லாஹ் குரான் நூர் என்ற சூரத்து பதினொன்று ஆயிரத்தில இறக்கி வச்சான் நான் பரிசுத்தமானவள் யார் அவங்களுக்கு எதிராக அவதூறில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு எண்பது சாட்டை அறி கசையப்பட அங்கெல்லாம் சட்டத்தையும் விலை சோதனர்களை பெரியார்களே வசூசல் அல்ல அவர்கள் செல்லும் விதவிதமாக சோதிக்கப்பட்டார்கள் சூரியத்தின் மூலமாக விஷம் கொடுக்கிறதின் மூலமாக சூழ்ச்சிகள் மூலமாக சோதிக்கப்பட்டார்கள் சோதனை என்பது மனிதனோடு பிறக்கக்கூடியது மனிதனோடு இருக்கும் சிலருக்கு சோதனை குழந்தை இல்லையே நிறைய பேர் கைசெய்யப்படுறாங்க குழந்தை கிடைச்சிலே கைசேதம் அல்லது அது அப்டோர்மலாக பிறகு இல்லையே கை சேதப்படக்கூடியவர்கள் ஒரு சாரார் குழந்தை வேணும் என்று கேட்கக்கூடியவர்கள் ஒரு சாரார் இந்த குழந்தை கிடைச்சு பார்த்தா அதுலயும் மேலும் ஒரு கோலால் இருக்குது நல்ல குழந்தைகளை தகப்பனுக்கள் வழிபடுவதே இல்லை தகப்பன் எல்லாம் கொடுத்திருக்கிறார் அந்த குழந்தைக்கு வைக்கிறார் நல்ல தொழிலுக்கு ஏற்பாடு செய்யறார் அடையக்கூடிய நேரத்தில் எது செய்யக்கூடாதோ அதை சிந்தித்து வந்து வைக்கிறான் அந்த மகன் அந்த நேரம் அந்த தரப்பலுக்கு சரியான சோதனையாக இருக்குது அல்ல ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு விதமாக சோதிக்கிறார்கள் இதே சோதனைகள் நூலலை செலாத்துக்கு கொடுத்தால் மனைவியின் மூலமாக சோதனை குழந்தையின் மூலமாக சோதனையூத்தலை செலாத்துக்கு கொடுத்தால் மனைவியின் மூலமாக சோதனையல்ல கொடுத்தால் ரெண்டு குமரிகள் வீட்டில் இருக்குது ஆனா தன்னால் அந்த குமர்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்க முடியல அந்த கொமரிகள் வீக்க வாப்பா நோயாளி ஆண் துணை யாருமே இல்ல ஒட்டகத்தை ஆட்டம் கூட அந்த கொமர்கள் தான் இந்த கொமர்கள் கஷ்டப்பட்டு பதினேழு வருஷம் நோயில வீதிக்கப்பட்டிருந்தார்கள் அவருடைய தனித்த மனித அந்த பயிறு வருஷமாக தன்னுடைய கணவனுக்கு ஊழியர் செய்தார் கணவனுக்கு உள்ளது வருஷம் ஆயிருச்சு அல்லையே நாங்கள் ஒரு குழந்தை பாக்கியோம் மட்டும் தர மாட்டோம் சோதனையும் நீங்க குழந்தைய கேட்கறீங்க நான் தார விழுத நீங்க குழந்தையும் சேர்ந்து வாழ மாட்டீங்க நீங்கள் எப்படி மனைவிக்கு குழந்தை கிடைக்கும் அந்த மனைவியை விட்டுட்டு நீங்க போகணும் மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க தெரியுமா குழந்தை குட்டினா விஷயத்தை ஒப்பிட்டு நாங்கிறோம் அல்ல எந்த நபியுடைய சோதனைகளுக்கு தந்திருக்கிறார்கள் பார்க்க முடியும் அதை கொண்டு ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அதற்கொண்டு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சோதனை இருபத்தஞ்சு நபிமான்கள் பதினோரு சகோதரர்களுக்கு ஒரு யூசபின் மீது போராம அதுக்கு என்ன செய்வாங்க எப்படி சரி தீர்த்து கட்டணும் மனிதன் என்ன செய்ய பாக்குறது தன்னுடைய புத்தியால இந்த பிரச்சனை தீர்த்தோம் சொல்லக்கூடிய பரிகாரம் மோசல சின்ன வயசுலே அந்த தாய்க்கு அல்லா எவ்வளவு பெரிய சோதனை கொடுத்தீங்கனா போடுங்க நவீன நதியை இந்த ரெண்டு குமரிகளை கஷ்டப்படுறாங்களோ அங்க அல்ல நீ வேலை மகளை முடிச்சு வேலை செஞ்ச பத்து வருஷம் பத்து வருஷம் வேலை செஞ்சு மகளை முடிச்சுருப்பான் இடத்துல வரும் பொழுது அல்ல சுவாரம்பா பணத்தை சோதனை விடுப்பான் விரட்ட வைத்தாங்க ஊரை விட்டு அழைச்சாங்க பல விதமான சோதனைக்கால் ஆகிறாங்க ஐவலை நோயில் இருக்க போல ஒருவன் வைத்தியன் வந்தான் வைத்தியன் வந்தான் எனக்கு வந்தார் வந்து சொல்றாரு கணவனை நான் சுகமாக்குறேன் நீங்க முடிய வெட்டி எனக்கு தாங்க முடிய வெது தர முடியும்கமாயிட்ட அடிய பெண் சோழகே சரியான படிப்பினைக்குரிய சம்பவம் அல்லா குரான் இந்த இடம் தான் ஒரு இடம் அல்லது அறக்கப்பட்டு பெண் செய்த தவறுக்கு பெரிய தண்டனை கொடுக்காமல் அவர் செய்த ஊழியத்தை மதிச்சு கணவனுக்கு பதினேழு வருஷம் கஷ்டப்பட்டு தன்னுடைய கற்பை பாதுகாத்து உடனே பாதுகாத்து கணவனுக்கு ஊழியம் செய்து இவ்வளவு சிரமப்பட்ட பெண்ண நீ நூறு அடி அடிக்கிறதா ஒரு விளக்குமார் சொல்லிக் கொடுத்தான் பரிகாரம் பிரச்சியில் வரும் பொழுது தீர்த்துக் கொடுறதுக்கு பரிகாரம் இல்ல அண்ணா கிட்ட கேளுங்க அண்ணா வழிகாட்டுவாங்க எல்லா வகையான சோதனையும் குறான்ல நபிமான பெற்றோ எங்கார்கள் மரியம் பேசக்கூடாது சில பிரச்சனைகளுக்கு பரிகாரம் மௌனமாக இருக்கிறது மண் சமத்தவன் மௌனமாக இருப்பாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க வேலை வளரத்துக்கு காரணம் தபிகளை அடிப்படையான ஒன்றுதான் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறதுக்கும் பதில் கொடுக்கிறவன் அடையாள சில விஷயத்துக்கு மௌனத்தை சாதிக்கணும் மௌனம் அது பெரிய சாதனை முடியும் அல்ல அதிகமற்க சொன்னால் ஊரெல்லாம் எதையும் பேசட்டும் நீங்க நோம்பு முடிச்சு மௌனமாக பேசாமல் இருக்கும் பெரிய கஷ்டம் எல்லாரும் பேசக்கூட தன் பத்தி நிலவரா தெரியுமா குழந்தை பேச வச்சான் சின்ன குழந்தை கவலா சிறு பிராயத்திலையும் முதிர்வாகியும் பேசும் அப்படின்னா கிறிஸ்டியன் ஒரு சாரால் சொல்றது போல ஈசா அலி இஸ்லாம் செல்வையில் அடிக்கப்படையில் وما قتلوه وما سلبوا ولكن شبهوه اخرجل سلويل اديكم الا اخرجل كل سيوم الا الله اوروده ुरवत मात எடுத்துታል بل رفع الله ليل الله قلبكم ايثار الصلاه ييرتي እንடுவரைக்கும் hayatode irukkaru megavireyile kyamathu niranguvule isaan islam niranguvangu abadi enga palestine palastainle baythul muqaddas bab lut indoru nadathil niranguvangu அங்கே அசருடைய நேரமாக இருக்கும் மலக்குமார்கள் மறக்குமார்கள் அவர்களுக்கு எங்களுடைய நம்பிக்கை யாரும் காவியானுடைய கொள்கையை பலிகொடுத்துறாதிங்க ஆதமும் அல்லாவுடைய அடியான் ஈசாவும் அல்லாவுடைய ஒரு அடியான் கிறிஸ்தவர்களுடைய தலைவன் கிறிஸ்தவர்களுடைய தலைவர் நஜாஸ் மன்னர் முஸ்லிம்கள் பற்றி தவறாக பிரச்சாரம் செய்த இந்த ஆயத்தை தான் ஓடினாங்க அவரும் ஒரு அடியான் இவரும் ஒரு அடியான் அவரும் ஒரு நபி இவரும் ஒரு நபி அவர் மன்னால் அல்லாவின் உத்தரவின் பேரில் படைக்கப்பட்டார் இவர் அல்லாவுடைய வெளியாக்கப்பட்டார் அறுவடை செய்வார் அவர் சக்தி பெற்றிருக்கிறார் இப்படி பெற்ற ஒரு இந்த குழந்தை பேசியது இந்த குழந்தை வளர்ந்து வந்தது ஊழலையும் பேசலாம் நாங்கள் உள்ளம் பயின் அஃப்தௌக்கல் முஃப்தூம் முஃப்திமார்ல இன்னா ஃத்வாவ கொடுத்தாலும் அவங்க ஃத்வாவோட উলत्तல கேளுங்க அவங்களுக்கு சில ஹலாதையும் ஹராமா கேளுங்க ஹலலையும் ஹராமையும் ஹலலாக்கி வைக்கலாம் நீங்க கேக்குற விதத்துல ஹலalum அது ஹராமும் ஹலலா ஆகும்பண்டாயிரும் இல்ல அவங்க উলत्तத்துக்கு தெரியும் நீங்க என்ன செய்வீங்க அவரோட উলत्तல கேளுங்க ஒருதாவது முதல்ல ஃத்வாவ கேளுங்க நபியவர்கள் சொன்னார் அலாஹுஹ்யல் கல்ப் ச இருக்கு சோதரே அல்லா சுன பத்தாலா குரானில் இருக்கக்கூடிய நபிமார்களுடைய சம்பவத்தை எடுத்து படிச்சா பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஒவ்வொன்றையும் வரலாறு எடுத்து படிக்கும் பொழுது ஒவ்வொரு விதமாக அல்லா சோதிச்சிருக்கா ஐயோ அலை நோயால அழகில் உனக்கு அழக கொடுக்க சோதிக்கிறான் பணத்தை கொடுக்கிறான் அழகு இருக்கிற ஒரு ஆணு அழகு பெரிய சோதனைக்காக பயத்தோடு அழகு பெண்கள் அப்படி ஓடினாங்க பாதுகாத்துக் கொண்டாங்க உலகத்து ஆட்சி கொடுத்தான் மனிதனும் பறவை கால இல்லம் தாய்ப்பு உங்களுக்கு பெரியாத ஒரு விஷயத்தை தோணில் அல்லா இல்லாம ஒரு பெண் ஒரு நாட்டில் ஆட்சி செய்து கொண்டு சூரியனை ஒரு வருஷம் இருக்கிறாங்க யாருக்குமே தெரியவில்லை இந்த அசா பலகையால் தயாரிக்கப்பட்டது என்ன வேற ரசவன் அல்லாஹ் இறக்கம் உள்ளவன் அல்லாஹ் கருணை உள்ளவன் அல்லாஹ் எல்லாவற்றையும் தெரிஞ்சவனால் அணி அல்பீர் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அசமி அனைத்தையும் கேட்க வேண்டிய அவனுடைய கேள்வி எங்களுடைய பார்வை போன்ற அல்ல அவனுடைய சக்தி எங்களுடைய அவன் சக்தியை அவனுடைய சக்தி தன்மையானது அவனுடைய புதை தன்மையானது அவனுடைய அவனுடைய அனைத்திலே தச்சப்பாரி மாயுறி அவன் நான் உரை செய்யக்கூடியவன் அவன் முன்னிலையில் நான் ஒரு அடியான் நம்மை தாழ்த்திக்கொண்டு நாம் நம்மை திருத்திக்கொண்டு நாம் நம்மை மாற்றிக்கொண்டு நான் நம்முடைய உளங்கத்தை சீராக்கிக் கொண்டு அவன் பக்கம் நெருங்கினால் சென்ற மாதமும் நடக்கும் ஒரு விஷயத்தை வலியுறுத்தினும் அதே விஷயத்தை வலியுறுத்துகிறேன் சோதரையாகிறேன் நான் ஓதின குரானுடைய இரண்டு ஆய்வுகள் ஒன்று سورة الفتح إننا فتحنا لك فتح مبينا لك الله واتقدم إن دمي وماتا إننا قرآن عيات ترينغنا نيرام رسول صلى الله عليه وسلم صندوسة العلوى يا رسول الله أيها اللو ريكي إن الله إننا نبيكيوم كودكادن المارا يت إننا عيات رأيك تندر قرآن أذننا يا رسول الله نكترين رسول الله عنه الله إنودي منفن فاننا إلا منيشنس பாவம் பாவம்மாவே செய்யாதவர்கள் நபிமார்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்படி இருந்தும் நபி சொல்லு அலைவசல்லிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் அல்ல இடத்துல மன்னிப்புக்குரிய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க கேட்டுக்கொண்டே இருக்க உட்கார்ந்து இருந்தா சாவாக்கள் சொல்றாங்க நாங்க அந்த மன்னிச்சு கருணை உள்ளவனாக மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய் என்ற இந்த வார்த்தையூறு விடுத்தம் சபையில் உட்கார்ந்து இருந்தாலும் அந்த தவ்வா ஒரு ராகி என்று சொல்றாங்க லாம் கொடுத்து முடிதாங்க பெரிய சிறிய பகிரங்கமாக ராசியமாக நான் செய்த பாவங்களை மன்னிச்சு அல்லா உள்ள அவ்வளவு பெரியது சிறியது ஆரம்பத்தில் வளர்ந்து பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய நாங்க நீங்க எவ்வளவு மன்னிப்பு கேட்கணும் உள்ளம் நபியோட நாலு விடுத்தம் பைபாஸ் செய்யப்பட்டது விட்டு பரிசுத்தினர் விட்டு பரிசுத்தி மிதன் கலிப் என்ன நாம் போய் பேசுறத வாய் நிமிசியான கண்ண தவறான பார்வையில் இருந்து பார்க்க நிச்சயமாக நவீன பார்த்ததில் போய் பேசியதில்லை நவி முகஸ்தியில் செஞ்சதில்லை நவியவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலே நயவஞ்சகம் உள்ளவர்கள் அல்ல அவ இந்த துவாவை கேட்கணும் இந்த துவாவை கேட்கிறது நவியுடைய பனிமொழும் படிச்சு ஒவ்வொருவரும் அந்த மனிதரை கிட்ட போட்ட பக்கத்தில் என்ன சொன்னாங்க தெரியவா ஏ என் சகோதரரே என் அன்பு தோழரே நீ பெரிய பாதத்தை என்ன கேட்டிருக்க அவனுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு மகளாகத்தான் இருப்பாள் யாருடன் உனக்கு இந்த உறவு ஏற்படுமோ அவள் ஒரு யாருடைய குழந்தையாக யாருடைய சகோதரியாக யாருடைய மாமி சாட்சி மனைவியாக இருப்பால் உனக்கும் உனக்கும் சகோதர சகோதரி மாமி சாட்சி நிகழ்ச்சிகள் எல்லாம் அப்படிப்பட்ட உணர்வுகளை ஏற்படுத்த என்ன செய்தார் அவர் சொல்லு பிறகு நான் நினைக்க மாட்டேன் என்னுடைய கையெழுத்து நெஞ்சில் வச்சு அல்லாஹ் என்று ஒவ்வொருவரும் அல்லா கட்டா என் உள்ளத்தை பரிசுத்தைவஞ்சகம் பொறாம குரோதம் தப்பெண்ணம் தவறான எண்ணங்கள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறது ம்ச்சனையா நபிய பாரு குழந்தையான பிரச்சனையா மேலாக இருக்கு ஏற்படுத்துல கடையில இருக்க வாகனத்தில இருங்க வீட்டுல இருங்க ஏன் இந்த இபாதத்தை செஞ்சுட்டு ஏன் உள்ளத்துல பெருமை வரக்கூடாது இந்த தொழுகையிலும் தவறுதல்ல மனுஷன் செஞ்சுவோட கவலை போக்குவாக்கு வெளியாகிறதுக்கு அல்ல வழி தருவான் அறியாத குறத்திலிருந்து உணவு தருவான் வியாபாரத்தில் சிக்கலா தொழில சிக்கலா குடும்பத்தில் சிக்கலா எப்படி செய்யணும் எந்த முறையில் அல்லா இடத்தில் மன்றாடலாம் என்பதை புரிவோம் வல்ல அல்லா என் அனைவர்களையும் உள்ளும் வருந்தி அல்லாவின் பக்கம் கையின்றி எங்களுடைய பாவங்களில் இருந்தே நாம் விமோசனம் பெற வல்ல அல்லா கிருவேசிவானே தவறு நாம் குற்றம் புரிந்தவர்கள் மறைந்தவன் அல்லா எதையும் மறைக்க முடியாது தவறுகள் குற்றங்களை மன்னிப்பாயாக உள்ளங்களை தூய்மைப்படுத்துவாயாக நவியுடைய எல்லா விஷயத்திலையும் பின்பற்றி நடக்க வியாபாரங்களில் வரக்காயாக தருவாயாக வாழ்க்கையில கையில் வரக்கட்டம் நிம்மதியை சந்தோஷத்தை தருவாயாக குழந்தைகளை பராமரிப்பாயவே குழந்தைகள் ஏற்படுத்த நிம்ம்களியாக நடக்கூடிய உரிமைகளை பெற்று தருவாய் தக்கவொள்ளவர்களாக உள்ளவர்களாக ஞாபகம் உள்ளவர்களாக